حدیث یروتی ایند ابن عباس رضی اللہ عنہ ورگل ربک اندار گل اللہم لکا اسلمتو و بک آمنتو و علیک توکلتو و علیک نبتو و بک خاصنتو اللہم اعوذ بی عزتک لا الہ الا انت انت دلنی انت الحی القیم الَّذی என்று அவர்கள் கூறக்கூடியவர்களாக இருந்தனர் உனக்கே வழிபட்டேன் உன்னையே நம்பினேன் உன்னையே பொறுப்பாக்கினேன் உனக்காகவே வாதிட்டேன் இறைவனே உன்னை தவிர வேறு இறைவனில்லை நீ என்னை வழிதவரச் செய்வதை விட்டும் உன் கண்ணியத்தின் மூலம் பாதுகாவல் தேடுகிறேன் நீயே இறந்த மனிதர்களும் இறந்து விடுவார்கள் முஸ்லிம் இரண்டு ஏழு ஒன்று ஏழு அறிவிப்பில் சுருக்கமாக இடம்பெற்றுள்ளது